வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் மாயைப் படலம் கூறிலான் குணம் குறியிலான் செயலிலான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோன் சாரிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான உயிர்கடவுளாய் என்னுளே நின்றான் வீரு காசிபன் சீரார்களாய் மேவிய அருபான் ஆறு கோடியதாகிய அவுணருக்கரசன் மாறில் மங்கள கேசியாமரக்கியை மணந்து பேரதாகவே சுரசை என்றொரு மகற்பற்றான் தூயம்மகள் வளர்ந்த பின் புகர் எனும் தொல்லோன் தீயமாயையின் கல்விகள் யாவையும் தெருட்டி ஆயபிஞ்சையின் வல்லபம் நோக்கியே அவட்கு மாயை என்று பேர் கூறினன் மனத்திவை மதிப்பான் இந்நிலைதியவுணர்கள் சிறுமையும் இமையோர் மன்னநாதியற் பெருமையும் வான நாட்டுரைவோர் நன்னலன் தொலைந்த சுரரால் மெலிந்திட நந்தி சொன்ன வாய்மையும் கருதி நன் புகரினும் தூயோன் கருதியின் நனமேல் வரும் தன்மையும் கண்டு குருதி தோயும் வேலவுணர்கோன் பயந்த கோல் தொடியை வருதி என்று கூய் வரம்பரு பேரருள் வழங்கி ஒரு திறம் தன்னை கேளன தேசிகள் உரைப்பான் வனசமங்கை தன் கணவனால் வாசவன் தன்னால் முனிவர் தேவரால் அளப்பிலா உணர்கள் முடிந்தார் அனையர் மேன்மையை யாவரும் உணர்வு வரதனால் உனது தந்தையும் பலி இழந்தேயொடுங்குற்றான் மின்பொருட்டினால் கேதகை மலர்ந்திடும் விளங்கும் என் பொருட்டினால் மாமழை சொரிந்திடும் ஏட்டும் பொன் பொருட்டினால் யாவும் உண்டாமது போல உன் பொருட்டினால் அவனர்க்கு மேன்மையதுளதாம் வாச மாமலர் மடந்தையும் வந்தடி வணங்கப்பே சொனாததோற்பேரழகுருக்கொடு பெயர்ந்து காசிவந்தனை அடைந்து நின் வல்லபம் காட்டி ஆசை பூட்டியே அவனுடும் புணருதி அல்லில் அல்லடை புணர்ந்த சுரர்கள் தமையுண்டாக்கி மெல்ல அங்கவர் தங்கட்கு நாமமும் விளம்பி எல்லையில் வளம் பெற்றிட உணருக்கியலும் தொல்லே வேள்வியும் விரதமும் உணர்த்துதி தோகாய் இன்ன தன்மைகள் முடிந்த பின் நின் சிறார் எவரும் நன்னலந்தனை அடையவும் நன்னலரெல்லாம் பன்னரும் பழிமூழ்கவும் அருந்தவம் பயில அன்னை மேழுதி என்ற நன்புகரெனும் ஆசான் குரவன் வாய்மையை வினவியே கோதில் சீரவுணர் மரபு மேம்படு தன்மையான் மற்றவையெல்லாம் அருளுகின்ற நெய்யாதலால் இப்பணியடியேன் புரிகுவேனென அவனடிவணங்கியே போனாள் மயிலை அன்னவள் அவுணர்தம் மன்னற்கும் இணைய சேலையோதியே அவன் விடையும் கொடு சென்று கயிலை என்ன நீராடியே காசிபன் இருந்து பயிலும் நோன்புடை எல்லையை நாடியே படர்ந்தாள் திருவும் மாறவேல் இறதியும் திலோத்தமை என்ன மருவு தையலும் மோகினி என்பதோர் மாதும் ஒருதனி தனித் திருவடிவு கொண்டாலென உலகில் பொறுவில் மாயவள் பேரழகு உருக்கொடு போனால் மண்ணுற்றோர்களும் மாதிரத்தோர்களும் மதிதோய் விண் நுற்றோர்களும் எழில் நலம் விரைவில் கண்ணுற்றுவோர்கிலர் அணுகினர் காமவேல் கணையின் புண்ணுற்றோர் விளக்கு அழில் உரு மதியும் ஞாயிரும் சூழ்தருமேருவின் வடபால் விதிமகந்தவம் புரிதரும் வியன் நிலை மறுங்கின் அதில் சிலம்பொடு மேகலை புலம்புறானையாள் திதி கொல் என்று எலாத்தேவரும் மையுறச் சென்றாள் சென்ற மாயையக்கா சிவனிருக்கையில் திருவாழ் மன்றல் பாவியும் தடங்களும் சோலையும் மணிசை குன்றுமாமலற் பள்ளியும் மண்டபக்குழாமும் தன் தன்னணையால் துண்ணெனச் சூழ்தரச் சமைத்தாள் இனைத்தெலாம் அவன் வருதலும் எந்தை தன்னடியை மனத்தினில் கொடு உரத்தினால் வாட்டித் தனித்து நோற்றிடும் காசிபன் புகுந்த அத்தகைமை அனைத்தும் நோக்கி ஈது என் கொல் என்று அதிசயம் அடைந்த முற்றுமாங்கு அவை ஆசையின் புற்று நாடியே மாை தன் செயல் என உணரான் இற்று எலாம் இவன் ஏற்றினர் யாரென எண்ணி சுற்று நோக்கினன் யாரையும் காண்கிலன் தூயோஹூன் நெய்த்தவ உணர்ச்சியை விடுத்து மேலையோன் அத்தனது அருளினாலங்கு மாயையால் வைத்தன கண்ணுரா மனம் கொள்காதலால் சித்திரமென வெறிய இனைய செப்புவான் வான நாடு இழிந்ததோ மகத்தின் வேந்தூரை தான நாடு இழிந்ததோ தனதந்நாதியோர் ஏனை நாடு இழிந்ததோ இது அன்றேல் இவை ஆனவாறு உணர்கிலே நழுங்கு சிந்தையேன் ஆரணன் செய்கையோ அகிலமுண்டு உமிழ் நாரணன் செய்கையோ அவர்க்கு நாடோணா பூரணன் செய்கையோ பிறர் புரிந்ததோ காரணம் தேர்கிலேன் கவலும் நெஞ்சினேன் புன்னெறிக்கானிடை புகுந்த இத்திரு நல்நெறிக்கு ஏதுவோ நலந்த தவிர்ந்திடும் துன்னெறிக்கு ஏதுவோ தொல்லைஞால மேல் என் நெறிக்கு ஏது என்று இதுவும் தேர்கிலேன் என்று இவை சொற்றி ஒன்றியாவது ஆயினும் நன்று அதன் இயற்கையும் நமக்கு முன்னரே ஒன்று அறத் தெரிவுறும் உணர்ச்சி இங்கனம் சென்றது பழுது சிந்தித்தானரோ தெற்று என தன் தொன்மை போல் நல்தவன் இயற்றுவாம் நணுகும் வேளையில் மற்ற அது தெரிந்திடு மாயை தூமணி பொற்றையில் தமியலாய்ப் பொலிந்து தோன்றினாள் தோன்றினள் நிற்றலும் தொல்லை நான் முகற்கு ஆன்றது ஓர் காதலன் அவளை நோக்கினான் வாந்திகள் கற்பகவல்லி செய்தவத்து இன்றது ஒரு கொடிவன் எய்திற்றோ என்றான் நாள்தலையான் மகன் நம்முன் இக்கொடி தோற்றியது அற்புதச் சூழ்ச்சிக்கு ஏதுவென்று ஆற்று ஒரு தவத்திரகற்றி ஆயிடை வீற்றி இருந்திடுவது விடுத்துப் போயினான் கண் அகல் வரை மிசை கடிது போயுரி அண்ணியன் ஆதலும் அறிவையாய் உறப் பெண்ணுருவே கொல் இப்பெற்றித்தால் என எண்ணினன் மையலுக்கு எல்லை காண்கிலான் புண்டரிகத்திகொல் பொன்னம் பாவை கொல் அண்டர்த்தம் அணங்கு கொல் என்னின் அன்னரை கண்டரிவேன் என காதல் பூட்டிய ஒண்டொடி இணையள் என்று உணர்கிலே நரோ சேயிரும் மேல் செம்மல் செய்கையாலாயமள் என்னில் இவ்வழகு பெற்றிடான் ஏ எது தேறினன் எல்லை இல்லதுவோர் மாயையே பெண்ணென வந்தவார் என்பா புகன்றிவை பற்பல பொறுவில் நான் முகன் மகன்றனதருந்தவலியும் போதமும் அகன்றனன் புணர்ச்சி வேட்டழுங்கி நெய்வதோர் மகன்றிலின் பரிசன வருத்த மெய்தினான் உண்ணிகள் ஊன் பொருட்டு உயிர் கொல்வேட்டுவர் கண்ணி உள்பட்டதுவோர் கலையின் வாழ்குவான் பெண்ணரசு ஆய இப்பேதைக்கு என் கொலோ எண்ணம் என்று இடர் உழந்து இறங்கியேங்கினான் அது பொழுது அபுணரை அளிக்க வந்திடும் திதி நிகர் மடமகள் சிறந்த கண்களால் பொது எல் நோக்கொடு புணர்ச்சி நோக்கினை கதும் எனக் காட்டினள் முனிவன் காணுர கண்டனன் முனிவரன் கலங்கினான் பொது கொண்டதோர் நோக்கியல் குறித்துக் கூடுதல் எண்டரு நோக்கினால் இவளை எய்துமாறு உண்டு என நினைந்தனன் உவப்பின் மும்பறான் பெருந்துயர் உதவு வெம்பிணியும் தீர்ப்பது ஓர் மருந்து மற்ற ஆதலும் மையல் மேதகும் அரும் தவமுனிவர் மாதுதன் திருந்திய நோக்கியல் தெளிந்து செப்புவான் கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் சிற்பரன் யாவையும் சிதைய ஈரிசை அற்புதமும் அவனருளும் போன்றதால் பொற்புறுகின்ற இப்பூவை நாட்டமே மாயையும் கொலையுமே மறுவிவைகளும் மா எதுவோர் உலகினை அளிக்கும் நீர்மையால் பாய் திரைக் கடல் நடுவன் பள்ளி கொள் தூயனை நிகர்த்தது இத்தோகை நோக்கமே இயல் இருள் மேனியால் இடியின் ஆர்ப்பினால் வியன் உயிர் முழுவதும் வெறுவச் செய்துவுடன் பையன் ஒரு தீம்புனல் பறிவின் ஈதரு புயலையும் நிகர்த்தன பூவை பார்வையே என் பன பல பல எண்ணி அன்னவள் தன் படிவத்துருத்தகைமை காணுரி அன்பினில் வியந்து நின்றழுங்கு நெஞ்சொடு நன் பெருநயப்பினால் நவிரல் மேயின வானூறு புயலின் தோற்றம் வரம்புயில் சீர்க்கங்குள் வண்ணம் ஏனைய கருமையெல்லாம் இலக்கணத்து ஒருங்கே ஈண்டி மீன் உரள் தடம் கணா பால் மேவியை என்பதலால் ம் ஆந்தற்கு அம்மனான் புகழ் ஓமையாதோ கோட்டூடைக் குழவித் திங்கள் குனி சிலை இரண்டுமானின் சூட்டூடை நுதற்கொவ்வாது தொலைந்து போய்த் தொல்லைவான நாட்டிடைக் கரந்தும் தோன்ற நணுகியும் திரியும் என்னின் மீட்டி இதற்கு உரைக்கல்லாகும் உபமைகள் வேறுமுண்டோ அருவத்தில் திகழும் காமன் ஆடலம் சிலையும் நெற்றிவுருவத்துக் குடைந்து வாண்பு கொதுங்கிய மகவான் வில்லும் மருவத்தன் துரைத்தும் என்னின் மற்றவை இரண்டும் மாதின் புருவத்தைப் போலா தம்மின் மீமிசை பொருந்துமன்றே வண்ணமாவடுக்கோள் நீளம் வாழையில் கயல் சேல் என்றே எண்ணின அவற்றிலொன்றும் யாவது மியல் புற்றன்றார் கண்ணிணைக்கிணையே தென்னிற் காமற்பார்கடலுள்ளெங்கோன் உண்ணியே எழுநஞ்சென்னில் ஒரு சிறிதொப்பதம் ஆஹா எள்ளென்றும் ஓத்தி என்றும் ஏர்கொள் சம்பகப் போதென்றும் தள்ளரும் குமிழதென்றும் சாற்றினர் அவைகள் நாடில் தெள்ளிதுமன்று வேறு செப்பவோர் பொருளுமில்லை உள்ளதொன்றுரைக்க வேண்டும் துண்டத்துக்குவமை தேரின் கெண்டையன் தடங்கட்பாவை கே கிளர் இதழ் கொப்புன்னில் தொண்டையங் கனியுண்டென்று சொல்வனே அதுவும் துப்பால் உண்டிடும் விருப்பினோரு குலப்புறா அமிர்தம் நல்கிக் கொண்டிருந்திடினே ஒப்பாம் ேற்கூடாதன்றே முகையுருதளவும் புள்ளின் முருந்தமும் குருந்துமுத்தும் மகையுருமுடுவும் சாற்றின் அணியெயிறதற்கொவ்வாவால் நகையது தெரிந்தோர் வெகநன்னலம் புரியும் நீரால் நிகர் பிரிது இல்லை திங்கள் நிலாவினில்லாகுமன்றே மயிரறி கருவிவள்ளை தோரணமணி பொன்னோசல் பெயர் வணனிகற்குமென்று பேசுதல் பேதை நீத்தான் செயரர உலோகமாக்கும் திசைமுகக் கொல்லன் செய்த உயிரெறி கருவி போலும் பொன்குழை மாதோ கொங்குரு கூந்தலால் தன் கோல வாழ்முகத்து கொப்பாம் திங்களென்று உரைக்கில் தேயும் வளர்புறும் சிறப்பதென்றால் பங்கயமெனினும் உண்டோர் பழுதுமற்றதற்கும் எண்ணில் அங்க அதற்கதுவே அல்லாலரையெல்லாம் படிமற்றுண்டோ சரந்தெருவிழியினால் தன் களத்தினதெழிலைச் சங்கம் கரந்தன கமுகும் மற்றே அன்னது கண்டு நேரா பரந்தரு புலவர் சொற்றார் மற்றவர் அதற்கோ நாளும் இறந்திடு தொழிலராகி இழுக்கமுற்றார்கள் அன்றே மாயவன் அதரம் சேர்த்தி வரன்முறை இசைத்த பச்சை வேயனும் அதுவும் யான் செய் மெய்த்தவம் அணைய நீரால் தூய பொற்றோல் கண்டஞ்சித் தோற்றதாலென்னில் அன்னான் சேயவன் வணக்காதேந்துஞ்சிலை கொலோ நிகர்ப்பதம்மா கூந்தளவனைய மூரற் பொற்கொடி கரத்துக் கொவ்வா காந்தளும் நறிய செய்ய கமலமாமலரும் என்னில் மாந்தளிற் பொண்டோ வள்ளுகிற்கிள்ளை நாசி எய்ந்தளவற்றுக் காமர் இலைச் சினேயாயதன்றே பொறுப்பெனையெழுந்து வல்லின் பொற்பெனத்திரண்டு தென்னன் தருப்பையில் இளநீரென்ன தண்ணெனாமுதுட்கொண்டு மறுப்பென கூர்த்து மாறன் மகுடத்தில் வனப்பும் எய்தி இருப்பதோர் பொருளுண்டா மேல் இணை முலைக் குவமையாமே அந்திருவன்னாள் மேனி அமைத்து வெம் உலைக்கண் செய்வான் சுந்தர வள்ளம் நீலுண்டுகிலிகை விதிகுள் போழ்திற் சிந்திய துள்ளி ஒன்றின் ஒழுக்கங்கொள் சிறப்பின் மிக்க உந்தியின் மீது போய உரோமத்தின் ஒழுக்கமன்றே மாசடையாத நீலமணியுருள் வண்ண மாலூன் காசடை அகலந்தாங்கும் கனங் குழைத் திருவும் போற்றும் தேசுடை மாதினுந்திச்சீரினுக் கனையன் துஞ்சும் பாசடை நேர்வதாமோ பகறினும் பழியதன்றோ கண்டுழிமாயும் அன்றே மின்னனில் ககனமாகக் கொண்டிடின் உருவின்றாவும் கொடியனில் துடியதென்னில் திண்டிரல் நாகமென்னில் சீரிதன்றணங்கின் நாப்பண் உண்டிலை என்னும் மானும் உண்மைக்கோருவமையுண்டோ மயலுடைப்பணியும் ஆலவட்டமும் வனப்புச் செய்தவியலுடைத் தேருமச்சுற்றி இறங்கியே உயிர்க்கும் ஒன்றார் கயலுடைக் கண்ணால் அல்கு கொப்பவோ காமர் வீடவ்வியலுறுப்பென்பர் யாரும் மேலது காண்டும்மன்றே கோழிலை அரம்பை ஏனும் குறுமணித் தன்னை நிகரனில் தகுவான் என்றால் மாழையுண் கருங்கண்மாதின் மகரிகை பயங்கு பொற்போன் சூழுருகவானே போலும் அவையனில் சொல்லலாகுமோ அளவனாம் யெண்டை என்னால் அணிகழு உழந்தாட்கொப்பாப் புலவர்கள் புகழான் என்ற வழக்கலாற் பொருந்திற்றென்றால் திலக நன்மணியே போல்வாள் தெய்வத வடிவுக்கிந்த உலகினுள் இழிந்ததொன்றை உரை கிணஹ்து உவமையாமோ மனிய தியன்ற பொற்பில் தாவிலா ஆவந்தானுன் சிமையனேர் கொங்கை மாதின் திகழ்கணைக் காலும் தூக்கில் சமமிது பொருளிதென்றே தமியனேன் துணிந்து சிந்தை அமை உராரிதல் தேற்றேன் ஐயம் உற்றிடுவன் யானே அரும்புரு காலைக் கொங்கைக் கழிவுற்று முகம் ஒவ்வாது சுரும்புறமலர்ந்த பின்னுண் தொலைந்துகையினுக்குத் தோற்று திரும்பவும் அடிக்கும் அஞ்சி சிதைந்தது கமலமென்றால் பெரும் பயம் உற்று நோற்றும் பிழைத்தது போலுமன்றே மேற்குயர்கூனல் ஆமை விரை செறி குவளைத் தோடு தாக்குரு பந்து பிண்டித் தண்டலிற் சார்பு கூறில் தூக்குறு துலையின் தட்டுத் தொகுத்தொரு வடிவில் வேதாக்குரின் மாதின் தாழுக்கது நிகராகும் போலும் வியின் நொய்ய பஞ்சும் அனிச்சமா மலரும் மன்ன தூவியுமிதிக்குச் சேர்ந்து துளங்குறும் அடிகள் என்றால் நாவி குழலின் மாது நடந்திட ஞாலம் அங்கோர் அது பூவன்றேல் பொன்னடி பொருந்துமோதான் கயல் உருள் கருங்கச் செவ்வாய்க்காரிகை தனது சாயல் மயில் என கூறினல்லால் மற்றதற்கு அமையில்லை இயலுருவடிவிற்கொப்பதேதுளதிவளே போலச் செயலுருத்தெழுதிற்றுண்டேல் சித்திரமக்தே போலும் ஆனனம் நான்கு செய்தாட்காயிரமடங்கேற் மாணினி தன்னை வேதாபகுத்திலன் கொல்லோநான் தானமைத்துளனே என்னில் தலைபல தாங்கியிருந்த தூணிலானகினாளைத் தொடர்ந்து பின்திரிவனன்றே மையறுபுவியில் வந்த மாதிவளடியிலுள்ள துயதோர்குறிகள் வானில் தொல்பெருந்திருவில் வைகும் செய்யவன் தனது தேவி சிரத்தினும் இல்லையென்றால் வெய்யொரு குறிகளெல்லாம் இணைத்தன விளம்பர் பாரோ என்று முன்னியவ்வேந்திழை தன்முனஞ்ச் சென்று காமர் திருவினின் சீரியோய் நன்று நன்று நின் நல்வரவே என நின்று பின்னும் நெறிப்பட ஓதுவான் யாதனின் குலம் யாதனின் வாழ்பதி யாதனின் பெயர் யாருனை தந்தவர் ஓதுவா என்றுரைத்தனன் உள்ளொரு காதலான் காசிவன் என்பவே வனிதை கூறுவள் மாதவனி இது வினபி நிற்றல் விழுமிதன்றென்னிடை தனியனாகியுன் சார்ந்தனை நோற்பவர்கினியவே கொல்லினேதோர் நீர்மையே ஏதில் நோன்பை இகந்துணர்வில்லோற்பேதை மாந்தரில் பேசியச் சார்வது நீதியே அன்று நின் கடன் என்ன முனிவன் புகழுவான் மங்கை கேட்டி வரம்பரு பற்பகல் அங்கம் வெம்ப தவம் பல செய்திடல் இங்கு வேண்டியது பொன்னை வேண்டிக்கொலோ பொன்னின் வானகர் தன்னை வேண்டிக் கொலோ சசிகாம்பெயர் மின்னை வேண்டியே அல்லது வேறு மற்றும் வேண்டிய விந்திரன் நோற்றதே ஐதின் மேனி அலசுரையான் தவம் செய்ததிங்குனைச் சேருதற்கித்திரம் நொய்தின் மேவினை நோற்றதற்குப் பயன் எய்தியுற்ற தினித்தவம் வேண்டுமா பேரும் பூரும் பிறவும் வினபினேற்கோரவொன்றும் உரைத்திலையாயினும் சேரவே பின் தெளிகுவன் காமனோ ஈறுகின்றது இரங்குதினி என்றான் மாயை கேட்டு வருது நகையளாய் நீ இவ்வாறு நெடுந்தவன் செய்ததும் ஆயில் என் பொருட்டோ அக்தன்றரோ தூயை வஞ்சன் சொலன் முறையோ வென்றாள் மற்ற வண்ணமையில் புரை சாயலாள் சொற்ற காலை அணையவள் சூழ்ச்சியை முற்றுமோர்ந்து முதிக்கலையாவையும் கற்றுணன்றிடு காசிவன் கூறுவான் பொய்மையாதும் புகழ்கிழன் நான் முகன் செம்மல்யானது தேருதி போலுமால் இம்மையே பரமந்திடுவோ இவன் மெய்மையே உரைத்தேன் உளவேற்கையால் பன்னெடுந்தவம் பற்பகல் ஆற்றியான் முன்னி நின்றது முக்தி பெற்றுட அன்னதேயற்கருள செய்ய வந்தனை உன்னை மேவலன்றோ உயர் முக்தியே ஈதலான் மற்றெனக்கொரு பேரிலேயாதலுனையே அடைந்தேனென காதன் மாதும் அக்கா சிவற் கண்ணுரியே ஓதலாம் பரிசொன்றை உணர்த்துவாள் மங்களம் இயைந்திடுவடாது புலமுள்ளேன் செங்கனகமேறு வரை சேர்ந்ததொரு தென்பால் கங்கை நதியின் கரை கலந்திட நினைந்தேன் அங்க நொறுகின்றது ஒரு அரும் பயன் விழைந்தே வல்லையவன் ஏ குருவன் மாதவலத்தோய் நெல்லிவன் எனப் பகர நீ நிரமதாகும் செல்லுரழுமேனி தரு செம்மல் அருள் மைந்தன் ஒல்லை இது கேண்மென உரைக்கல் உருகின்றான் கங்கை நதியாதிய கவின் கொள்நதி ஏழும் அங்கண் உலகம் தன்னில் அரண் பதிகள் யாவும் மங்குல் தவள் மேனியவன் வாழ்பதியும் மற்றும் இங்குற அழைப்பனோர் இமைப்பொழுது தன்னில் பொன்னுலகும் விஞ்ஞையர்கள் போதுலகும் ஏனோர் மண்ணுலகும் மாதிரவர் வாழுலகும் அங்கண் துன்னியதொர் தேவரொடு சூழ்த்திருவினோடும் இன்ன பொழுதே ஈண்டு தரவல்லே வகைய தேவரையும் முச்சகமதுள்ளோர் யாவரையும் நீ தெரிய எண்ணிகினும் எங்கள் மே வரவியற்றிடுவன் வெஹ்கல் புரிவாயேல் காவலொரு பேரமிர்தமும் கடிதின் ஈவேன் எப்பொருளை வேண்டினும் இமைப்பிலுணவாக அப்பொருளியாவையும் அளிப்பனக்தல்லால் மெய்ப்புதல்வர் வெகினும் விதிப்பன்னவர் தம்மை ஒப்பிலை இவர்கெனவும் வும்பருடை உயிப்பே அந்த மிகுமேனகை அரம்பை முதலானோர் வந்துணடி ஏவல் செய்ய வல்லை புரிகிற்பேன் சிந்தை நனிமால் கொடுத்து எங்குமென தாவி உய்ந்திட நினைந்தருடி ஒல்லை தன்னில் என்றான் முனி இது புகரலோடு முற்றிழை முறுவல் எய்தி என்று கொல்லோ சாற்றினை இணைய நீர்மை இனியது தவிர்த்தி மேலோர் கிசையுமோ யானும் முன்னம் நினைவுழிச் செல்வள் நோற்று நீ இருத்தி என்றே கங்கையின் திசையை முன்னிக் கடிதவச் செல்வாள் என்ன அங்கவள் போதலோடும் அருந்தவன் தொடர்ந்து செல்ல மங்கையும் அருவமை விமாயிற் கறந்து நிற்ப எங்கனும் நோக்கிக் காணான் இடருழந்து இறங்கி நைவா